வணக்கம் நற்றினியின் ஆயிரத்தி இருநூற்றி இருபதாவது செய்தி சேவை செப்டம்பர் இருபத்தி நான்கு புரட்டாசி மாதம் எட்டாம் நாள் திங்கட்கிழமை இன்று நாளேடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகளை தொகுத்து வாசிப்பவர் ஈரோடி எஸ் செந்தில்குமார் தமிழக செய்திகள் தமிழகத்தில் முதல்வர் காப்பீட்டு திட்டத்தில் இணைந்த ஒன்று புள்ளி ஐந்து ஏழு லட்சம் குடும்பங்களுக்கும் மத்திய அரசின் ஆண்டுக்கு ஐந்து லட்சம் மதிப்பிலான மருத்துவ காப்பீடும் வழங்கப்படும் என அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார் மலேசியாவிலிருந்து சென்னைக்கு விமானத்தில் கடத்தி வரப்பட்ட இருபத்தி லட்சம் ரூபாய் மதிப்பிலுள்ள தங்கம் கைப்பற்றப்பட்டது இது தொடர்பாக இரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனா் நாகை மாவட்டத்திலிருந்து நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு வெளிநாட்டுக்கு கடத்தப்பட்ட பல கோடி ரூபாய் மதிப்பிலான செம்பியன் மாதேவி ஐம்பொன் சிலை தொடர்பான வழக்கு தற்போது ஐஜி பொன் மாணிக்கவேல் தலைமையிலான சிலை கடத்தல் தடுப்பு சிறப்பு மாற்றப்பட்டுள்ளது தமிழக பள்ளிகளில் ஆசிரியர் காலி பணியிடங்கள் அனைத்தையும் நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார் சென்னையில் உள்ள புழல் சிலை ஹைடெக்காக மாற்றப்பட உள்ளது சாப்ட்வேர் மூலம் அனைத்து கதவுகளும் பராமரிக்கப்பட்டு கட்டுப்படுத்தப்பட உள்ளது தனி கட்சி தொடங்கும் எண்ணம் எதுவும் இல்லை என முன்னாள் மத்திய அமைச்சர் முக அழகிரி தெரிவித்துள்ளார் தமிழகத்தின் உள் மாவட்டங்கள் மேற்கு தென் மாவட்டங்களில் காற்று இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளது என தமிழ்நாடு வெதர்மேன் தகவல் தெரிவித்துள்ளார் இந்திய செய்திகள் ஆயுமான் பாரத் என்ற புதிய மருத்துவ காப்பீடு திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி நேற்று ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் தொடங்கி வைத்தார் இந்த திட்டத்தின் மூலம் நாட்டில் பத்து கோடி ஏழை குடும்பங்கள் பயனடைவார்கள் என பிரதமர் மோடி தெரிவித்தார் ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினம் மாவட்டம் அரக்கு தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினர் கிடாரி சர்வேஸ்வர ராவ் மாவோயிஸ்டுகளால் சுட்டுக் கொல்லப்பட்டாா் இதனால் ஆத்திரமடைந்த அவரது ஆதரவாளர்கள் அப்பகுதி காவல் நிலையத்தை தீயிட்டு கொளுத்தினர் இமாச்சல பிரதேச மாநிலத்தில் சில நாட்களாக கனமழை பெய்து வரும் நிலையில் மாநிலத்தின் பல பகுதிகள் வெள்ளத்தில் தத்தளிக்கின்றன பயங்கரவாத செயலும் அமைதி பேச்சும் ஒரே நேரத்தில் நடைபெற இயலாது என இந்திய ராணுவ தளபதி பிபின் ராவத் கருத்து தெரிவித்துள்ளார் சிக்கிம் மாநிலத்தில் அமையவுள்ள புதிய விமான நிலையத்தை பிரதமர் மோடி இன்று நாட்டுக்கு அர்ப்பணித்து வைக்கிறார் பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள இருபத்தி இரண்டு ஜில்லா பரிசத்துகளில் மொத்தமுள்ள முன்னூற்றி ஐம்பத்தி மண்டலங்களுக்கு தேர்தல் நடைபெற்றது இதில் காங்கிரஸ் கட்சி முன்னூற்றி முப்பத்தி இடங்களிலும் சிரோன்மணி அகாலிதளம் பதினெட்டு இடங்களிலும் பாஜக மற்றும் பிற கட்சிகள் தலா இரண்டு இடங்களிலும் வெற்றி பெற்றன ரஃபேல் ஒப்பந்தம் ரத்து செய்யப்படமாட்டாது எனவும் ரஃபேல் போர் இந்தியா வந்து சேரும் எனவும் அமைச்சா் அருண்ஜேட்லி தெரிவித்துள்ளாா் ஜம்மு கா காஷஷ்மீர் மாநிலம் புல்வாமா மாவட்டத்தில் பாதுகாப்புப் படையினருக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே நடந்த பயங்கர துப்பாக்கிச் சண்டையில் தீவிரவாதியொருவன் சுட்டுக் கொல்லப்பட்டான் டான்சானியா நாட்டில் ஏற்பட்ட படகு விபத்து காரணமாக இதுவரை இருநூற்றி பேர் பலியாகியுள்ளனர் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் குழந்தை தொழிலாளர் முறையை ஒழிப்பதில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் அடைந்த பதினான்கு நாடுகளில் இந்தியாவும் இடம்பெற்றுள்ளது இந்த ஆண்டிற்கான ஐ நா பொது சபையின் எழுபத்தி கூட்டம் செப்டம்பர் இருபத்தி தேதி துவங்கி அக்டோபர் ஒன்றாம் தேதி வரை நடைபெறவுள்ளது நாளை காலை ஐக்கிய நாடுகள் அரங்கில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் உலக தலைவர்களிடையே உரையாற்ற உள்ளார் நாங்கள் போருக்கு தயாராக இருக்கிறோம் ஆனால் மக்களின் நலனுக்காக அமைதி பாதையில் செல்கிறோம் என பாகிஸ்தான் ராணுவ செய்தி தொடர்பாளர் ஆசிப் கபூர் தெரிவித்துள்ளார் வருடங்களுக்கு முன் வாழ்ந்த விசித்திரமான உயிரினம் ஒன்றின் கால் ரஷ்யாவில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது வணிகச் செய்திகள் உள்நாட்டு ரெபிடன்சில் விதிகளை பின்பற்றாததற்காக எஸ் வங்கிக்கு முப்பத்தி கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது நெல் வரத்து குறைவு எதிரொலியாக அரிசி விலை உயரத் தொடங்கியுள்ளது மூட்டைக்கு திடீரென ஐம்பது ரூபாய் வரை விலை உயர்ந்துள்ளது இந்தியாவின் அந்நிய செலாவணி கையிருப்பு செப்டம்பர் பதினான்காம் தேதியுடன் முடிவடைந்த வாரத்தில் நூற்றி கோடி டாலர் அதிகரித்து நாற்பதாயிரத்தி கோடி டாலராக இருந்தது தமிழக ஆலையிலிருந்து அடுத்த ஆண்டு முதல் கீபோர்டு உள்ளிட்ட இசைக்கருவிகளை தயாரிக்க உள்ளதாக யமஹா நிறுவனம் தெரிவித்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் இலங்கையில் நடைபெற்ற மூன்றாவது மகளிர் டி டுவெண்டி ஆட்டத்தில் இந்திய அணி ஐந்து விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது ஆர்டிஸ்ட் ஜிம்னாஸ்டிக் உலக சாம்பியன் அடுத்த மாதம் இருபத்தி தேதி தொடங்கி நவம்பர் மூன்றாம் தேதி வரை நடைபெற உள்ளது வெஸ்ட் இண்டீஸ் அணியுடன் விளையாட உள்ள வாரிய தலைவர் அணிக்கு கருண் நாயர் கேப்டனாக நியமிக்கப்பட்டுள்ளார் சர்வதேச கால்பந்து கூட்டமைப்பு தரவரிசை பட்டியலில் உலக சாம்பியன் பிரான்சுடன் இணைந்து முதலிடத்தை பெற்றுள்ளது பெல்ஜியம் இரு நாடுகள் இணைந்து முதலிடத்தை கூட்டாக வகிப்பது இதுவே முதல் முறையாகும் திரைச்செய்திகள் மறைந்த நடிகர் கலாபவன் மணியின் வாழ்க்கை வரலாற்றை சால சங்கதி என்ற பெயரில் இயக்குநர் வினயன் திரைப்படமாக தயாரித்து இயக்கியுள்ளார் இதில் கலாபவன் மணி கேரக்டரில் அவரை போலவே உருவ ஒற்றுமை கொண்ட ராஜாமணி என்பவர் நடிக்கிறார் ஐஏ ஆர் ஏ என்ற சர்வதேச விருதுக்கு நடிகர் விஜய் பெயர் பரிந்துரை செய்யப்பட்டது இதில் மெர்சல் படத்தில் நடித்ததற்காக சிறந்த சர்வதேச நடிகராக அவர் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் அட்டகத்தி நந்திதா ஸ்வேதாவும் வைபவும் இணைந்து டானா என்ற பெய்ப்படத்தில் நடிக்கிறார்கள் யோகி பாபு பாண்டியராஜன் காம்பினேஷனில் காமெடி காட்சிகள் இடம்பெறுகின்றன இப்படத்தை யுவராஜ் சுப்பிரமணி என்ற புதுமுக இயக்குனர் இயக்கி வருகிறார் நடிகர் கிஷோர் தற்போது நடித்து வரும் படம் பசுமை வழிச்சாலை இது சென்னையில் இருந்து சேலம் வரை போடப்படுவதாக இருக்கும் பசுமை வழிச்சாலையை பின்புலமாக கொண்ட படம் இதில் கிஷோருடன் பசுபதி முக்கிய வேடத்தில் நடிக்கிறார் இத்துடன் நட்டினியின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன ஒரு நிமிட அஞ்சல் தலை செய்திகள் நித்தம் ஒரு முத்து பாட்டோடுதான் நான் பேசுவேன் பொது அறிவு போன்ற தரமான ஒலிக்கோப்புகளை செவிமடுக்க டபிள்யூ டபிள்யூ டபிள்யூ நற்றினை டாட் ஓஆர்ஜி என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் பிளே ஸ்டோரில் நற்றினை எஃப் செயலியை டவுன்லோட் செய்து நற்றினை FM எம் நிகழ்ச்சிகளையும் கேட்டு சுவையுங்கள் நன்றி வணக்கம்